வணக்கம் நேயர்களே ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் குழந்தைகளுக்காகவே நடக்கும் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் யார் கலந்துக்க போறாங்கன்னு கேட்க ஆவலா இருக்கு நமக்கு ஆஸ்திரேலியால தமிழ் பேசும் குழந்தைங்க மட்டுமில்லாம அகில உலக அளவில் அனைத்து தமிழ் பேசும் குழந்தைகளையும் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் எண்குரல் நிகழ்ச்சி ஒலிக்க செய்கிறது தமிழகத்தில் உள்ள காஞ்சிபுரத்தில் உடனே பட்டுக்கு நினைப்பு போயிடுச்சா வாங்க வாங்க நம்ம குழந்தைங்க பத்தி தானே பேசிட்டு இருக்கிறோம் காஞ்சிபுரத்தில் உள்ள படப்பை எனும் கிராமத்தில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலை உள்ள குழந்தைகள் இன்றைய எண் குரல் நிகழ்ச்சிய தூள் கிளப்பி இருக்கிறாங்க இதில் முக்கியமா கவனிக்க வேண்டியது மாணவர்கள் பாட்டோ கவிதையோ அவர்களே படைத்து வழங்கி என்ன ஒரு திறமைன்னு வியக்க வைக்கதில்ல இன்னும் நேரம் தாழ்த்தாமல் நிகழ்ச்சி கேட்க போல வாங்க வணக்கம்மா உங்க பேர் என்ன லோகேஸ்வரனுக்கு அறிவியல் சார்ந்தது இது வந்து நம்ம ஊர்ல பியோர் சயின்ஸ் அப்படித்தானே அப்போ கணக்கம் இருக்குது சரி பயோமேக்ஸ்ல இருந்து நீங்க பேசுறீங்க என்ன சொல்ல போறீங்க அறிவியல் துணுக்குகள் அறிவியல் துணுக்குகள் உடைவதற்கு ஐநூறு ஆண்டுகள் பாதிக்கிறன தூரிகளிலிருந்து புறப்படும் ஒளி பூவையை அடைய எட்டு நிமிடம் முப்பது வினாடிகள் ஆகின்றன உலகில் மிக பறக்கும் பூச்சி இன் கண்ணை விட விரியன மிக வேகமாக விழும் மலைத் து மைலுக்கு பதினெட்டு மைல் வேகம் வரும் இரண்டாயிரம் குழந்தைகளில் ஒரு குழந்தை பற்களோடு பிறக்கும் சராசரியாக ஒரு மனிதன் நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது வாழ்க்கைகளை இருபத்தி நாலு மணி நேரங்களில் பயன்படுத்துகின்றார் என்ற ஒரு மனிதன் ஒரு ஒரு கையிலே எழுதி எழுதிக்கொண்டே மறு கையில் வரையும் வரையும் திறனை கொண்டவர் கண்களை கிடந்து கொண்டே தும்பை இயலா நாம் பயன்படுத்தும் டூத் பிரஷ்களை கழிவறையிலிருந்து ஆறு அடி தள்ளி வைக்க வேண்டும் என்று பல் மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர் கரத்தாங்கூற்றி தலை இல்லாமல் நாட்கள் உயிர் நான்கு வயது குழந்தை ஒரு நாளைக்கு நானூறு கேள்விகள் கேட்கின்றதாம் சராசரியாக ஒரு மனிதன் ஐந்து முறை சிரிக்கின்றான் ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனின் கைரேகையும் தனித்துவோம் அதுபோல நாரேகையும் தனித்தோம் தனித்துவமானதே கயிறேகை எப்படி தனித்துவம் இருக்கோ அதே மாதிரி நாக்குக்கும் இருக்குது இதுல நீங்க நிறைய சுவையான நல்ல தகவல்கள் கொடுத்தீங்க அது பல்லோட குழந்தைங்க பிறக்கிறது இதெல்லாம் ரொம்ப புதுமையான ஒரு தகவலாக இருக்கிறது கண்டிப்பாக இது பயனுள்ளதாகவும் இருக்கும் கேட்கும் எல்லா நேயர்களுக்கும் குழந்தைங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் அது நீங்க நம்ம பல் துளக்கும் அந்த பிரஷ் கூட நீங்க நம்ம ஆரடி தள்ளி தான் வைக்கணும் அப்படின்றது நீங்க சொல்லிருந்தீங்க இதுவும் கூட ரொம்ப முக்கியமான தகவல் எல்லோருமே அறிந்திருக்க ஒரு தகவல்கூட ரொம்ப நன்றி லோகேஸ்வரன் லோகேஸ்வரன் அடுத்ததாக யார் வராங்கன்னு பாப்போமா வணக்கம்மா உங்க பேர் என்ன குரு ராஜன் நீங்க எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க பாட்டு பாட ரெண்டுமூணு வயசு ஆகுது சரி நீங்களே இந்த பாட்டு எழுதுனதா இல்லன்னா உங்களுக்கு வேற யாரும் எழுதி கொடுத்தாங்களா நீங்களே எடுத்துருக்கீங்க புத்தகத்தில இருந்து சரி பாடிக்காம நாங்க குருவிற்கே எங்கள் தலை வணங்கும் குருவிற்கே எங்கள் முதல் வணக்கம் குருவிற்கே வணங்கும் அகரம் அறிவித்தா தானே எங்கள் அறிவு கண்ணே நீதானே கணிதம் கற்பித்தா தானே என் கணவெல்லாமே நீதானே கணிதம் கற்பித்தா தானே என் கணவெல்லாமே நீ தானே ஆசானே அறிவு ஆற்றல் அறம்பொருள் இன்பம் மனசியம் கற்ற தந்தீரே ஆங்கிலம் கற்றோம் அறிவியல் கற்றோம் அகிலம் போற்றிட வந்தோம் சமூகவியலில் சான்றோனால் சமுதாய கடங்கள் சிறங்கிற்கே என்று முதல் வணக்கம் உருவிற்கே எங்கள் தலை வணங்கும் உருவிற்கே என்று முதல் வணக்கம் உருவிற்கே என்று தலை வணங்கும் உடற்கல்வி ஓவியம் இசையில் திறக்க சிறப்பாக குழன் இன்று உயிரும் உணர்வும் உள்ளம் வெள்ளம் நீண்ட நெல் பற்றி நின்றீரே இரண்டாம் பெற்றோர் என்று உயிரே என் உயிரே எனக்கே என் அறிமுகம் செய்த உறவே என் உணர்வே எமக்குள் உன்னை புடைத்து மகுண்ட உருவிற்கே எங்கள் முதல் வணக்கம் உருவிற்கே எங்கள் தலை வணங்கும் உண்மையில இன்னும் கிராமத்தை நினைக்கும் பொழுது ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் தான் நம்மளுடைய முதன்மையா வர்றாங்க இல்லீங்களா நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மிகவும் உயர்த்தி தரக்கூடியவர்கள் அவர்கள் தான் அப்படித்தானே உண்மேலே அவர்களுக்காக நீங்க ஒரு நல்ல பாட்டும் பாடி அவர்களை மேன்மைப்படுத்தியது இங்குள்ள குழந்தைங்களுக்கும் உண்மையிலே அதை கேட்பது சந்தோஷமாகவும் இருக்கும் ரொம்ப நன்றி குரு ராஜன் குருராஜன் குருவை பற்றின மேன்மையை ரொம்ப நல்லா சொன்னாங்க என்னைக்குமே இலக்கியத்திலிருந்து நம்ம பார்த்திருப்போம் இல்லைனா சாதாரணமாக யாராவது அவரவர்களுடைய ஆசிரியர் ஆசிரியர்களை உயர்த்தி சொல்றத கேட்டிருப்போம் இது பொதுமறையாக எல்லோருமே கண்டிப்பாக அவர்களுடைய ஆசிரியர்கள் ஆசிரியர்களை மதிக்க வேண்டும் இது நமக்கு இன்னைக்கும் உள்ள ஒரு நல்ல பாடம் எல்லாரும் எங்க உங்க உங்க ஆசிரியர்கள் ஆசிரியர்களை நினைக்க போயிட்டீங்களா வாங்க வாங்க இன்னும் நம்ம அடுத்த குழந்தை யாருன்னு பாப்போம் வணக்கம்மா உங்க பேர் என்ன உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது பதினாறு வயசு ஆகுது வகுப்பு படிக்கிறீங்க ரொம்ப நல்லது நீங்க எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க பாதுகாப்பு பத்தி நீங்க பேச போறீங்க அப்படிதானே getgroom can be part the man along with all other living things from the beginning and that in the most being that cancer dominates and we think after that sound interaction is in the midst of all modern kind of enzyme muscle protection so you have development the man in the and that developed it it's a matter of how one in that nature that allowed it to ensure the condition is very poor, which are no difficulty to modern computer technology than they can think of most of the personnel to turn it to the nature of the document. நன்றிமா சுற்றுச்சூழல் பத்தின பாதுகாப்பை பத்தி நீங்க சொன்னீங்க உங்களுக்கு இன்னொரு தகவல் நான் கேட்கலான் இருக்கிறேன் உங்ககிட்ட ஒரு சுவாரஸ்யத்திற்காக தான் உங்களுக்கு இப்போ நீங்க ஆங்கில மீடியத்துல அங்க படிக்கிறீங்கன்னு சொல்றீங்க இல்லீங்களா அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா நீங்க ஆங்கிலம் பேசுறது உங்களுக்கு பிடிக்குமா கேக்குறதெல்லாம் பிடிக்குமா எப்படி நீங்க கத்துக்குவீங்க வேற எதும் நீங்க செய்தித்தாள் இதெல்லாம் நீங்க படிப்பீங்களா அப்படிங்களா சரி ஏன்னா நாங்களும் எல்லாரும் அங்கிருந்து படிச்சு வந்தவங்க தான் இதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் படிக்கும்போது கண்டிப்பா இங்கிலீஷ் பேசுங்க பேசுங்க எங்களை அப்படியே ரொம்ப படப்படுத்துவாங்க இங்க ஊர்ல நாங்க ஆசிரியர்கள் எல்லாருமே அப்படிதான் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது தமிழ் எவ்ளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிதான் நாங்க தமிழை இப்ப வந்து எப்படியாச்சும் எல்லாரையும் பேச வைக்கணும் உங்களை மாதிரி குழந்தைங்க எல்லாம் இங்க இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களை வந்து தமிழ்ல எப்படியாவது இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் அவங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அது ஏன் அப்படின்னா இப்ப நம்ம வேலைக்கு நம்மளுடைய வயிற்றுக்கு பழைப்புக்காக நம்ம இதெல்லாம் ஆங்கிலம் நம்ம கத்துக்கிறோம் அப்படித்தான இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்னா நம்மளுடைய வாழ்க்கை கல்விக்கு தமிழ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சுதான் குழந்தைங்களுக்கு எப்படியாவது தமிழை நம்ம சொல்லி கொடுக்கணும் அவங்க வாசிக்கணும் இங்க கூட தமிழ் பள்ளிகள் கூட இருக்குது இங்க சனிக்கிழமை தோறும் இந்த தமிழ் பள்ளி நடக்குமீங்க நிறைய குழந்தைங்க இங்க தமிழ் வந்து மெனக்கிட்டு படிச்சுட்டு அறிவை மெருகூட்டும் நல்ல தகவல் ரிஸ்வான் நமக்காக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி மிக நல்ல ஊரை சொன்னாங்க நமக்கும் தகவல் தரக்கூடியதாக இருந்தது குழந்தைங்க எவ்வளவு நல்லா பேசுறாங்கல்ல இங்க இருக்கும் போது நமக்கு தமிழின் மேல் ஒரு ஆர்வம் அங்கிருக்கும்பொழுது ஆங்கிலத்தின் மேல் ஒரு ஆர்வம் மொழியை கற்றுக்கொள்வதுதானே முறை இணைந்திருங்கள் நேர்களை மீண்டும் கேட்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் குரல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருப்பது தமிழகத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சிறிய கிராமம் படைப்பை எனும் ஊரில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் உள்ள மாணவர்கள் நம்ம நிகழ்ச்சியை இன்னைக்கு கலக்கிட்டு இருக்கிறாங்க எங்க திரும்பியும் வணக்கம்மா உங்க பேர் என்ன உங்களுக்கு எத்தனை வயசாகுது பதினாறு வயசாகுது நீங்க எந்த வகுப்பு படிக்கிறீங்க எங்களுக்காக நீங்க என்ன சொல்ல போறீங்க கேக்குறோம் என்பது மூலத்தனம் தத்துவம் உணவு தொழிற்சாலை உன் கலைத்திற்கு விடுதலை தேரு உன் உயிர் இங்கில்லை நன்றிமா நீங்க சொன்ன அந்த மூலதனம் என்னது நம்மளுடைய கைகள் கால்கள் உண்மையிலே அது நமக்கு இன்றும் அறிவூட்டும் விஷயமாக இருக்குது நம்ம அது இல்லையேன்னு கவலைப்படுறது நம்மளுக்கு வசதி இல்லையே வாய்ப்பு இல்லையன் கவலைப்படுறது நம்மளுடைய மூலதனம் முக்கியமாக நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய உடல் உழைப்பும் கூட அப்படித்தானே ரொம்ப நன்றி விஜய் நல்ல கருத்து இன்னைக்கு சொல்லி காண்பிச்சீங்க விஜய் இன்னைக்கு உழைப்பும் உயர்வும் பத்தி நமக்காக சொல்லி காண்பிச்சாங்க ரொம்ப நன்றி விஜய் இப்போ அடுத்த குழந்தை என்ன சொல்ல வராங்க அப்படிதான நீங்க கவிதை சொல்லி இருக்கீங்க மரம் பற்றி அப்படிதான சரி இப்ப எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க இது நீங்க பேச்சு போறீங்களா பாட்டா சொல்ல போறீங்களா கவிதையா சொல்ல போறீங்களா சுகாதாரம் கடிப்படையாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இந்தியாவில் பெரும்பாலான பெண் குழந்தைகள் படிப்பை நிறுத்த போதிய வசதி இல்லாத பள்ளிகளே காரணமாகின்றன உலக அளவில் ஒரு நாளைக்கு போதிய கடிப்படை வசதி இல்லாமல் நோய் பட்டு ஆயிரம் குழந்தைகள் இறந்து போகின்றன உலக அளவில் ஆறில் ஒரு பெண் குழந்தை பள்ளிகளில் கழிப்பிட வசதி இல்லாததால் படிப்பை தொடர முடியாமல் படிப்பை நிதி என்று பார்த்தால் போதிய கழிப்பறை பற்றியும் அதனால் ஏற்படும் நோய்கள் விழிப்புணர்வு இல்லாததுதான் இந்த விழிப்புணர்வு இல்லாததால் சிறந்த வேலையில் பயன்படுத்தும் கழிப்பறை மூலம் பத்து லட்சம் பாக்டீரியாக்களும் ஒரு கோடி வைரஸ்களும் உற்பத்தியாகும் அபாயம் உள்ளது அது மட்டுமின்றி ஐம்பது கொடி நோய்களும் என்று ஆய்வுகள் பிரதிபலிக்கின்றன இதுவே ஒரு பெண் குழந்தை என்றால் இன்னும் மோசம் மாத விடாய் நேரங்களில் உள்ள பெண்களோ நிச்சயம் கழிப்பறையை பயன்படுத்தாமல் அவதிப்படுகின்றன படிப்பு வரவில்லை பாடம் கடினமாக உள்ளது என்று பள்ளியை விட்டு நிற்பது கூட தவறு அங்கு எப்படியாவது படிப்பை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற சூழலில் இந்திய பெண் குழந்தைகள் கழிப்பறை வசதி இல்லாமல் படிப்பை நிறுத்தினால் என்ன நியாயம் யோசிப்போம் மாற்றத்தை நம்ம தொடங்குவோம் உலகிலேயே கஷ்டமான விஷயம் எது என்று அரசியல் ஒரு நாள் கேட்டார் மாமன்னர் அக்பர் அதற்கு பீர்பால் பெரும் கோபத்தை நிரூபிக்கவில்லை என்றால் பீர்பாலுக்கு தலை போபம் என்ற நிலை மறுநாள் காலை அக்பரை அவரது பள்ளி அறையில் அரைமணி தோட்டத்திற்கு செல்லும் மாயக்காவலையை அடைத்து விட்டார் பீர்பால் அரை நேரம் கழித்து திறந்தவுடன் அவருக்கு அவருக்கு அடைந்து போகும் அடித்தவரும் தெரியாமல் திறந்தவரும் யார் என்று பாராமல் மிக வேகமாக ஓடினார் தோட்டத்தை நோக்கி அக்பர் உலகிலேயே கடினமான விஷயம் எது என்பதை உணர்ந்து கொண்டார் மாத விழா காலங்களில் மாணவிகளுக்கு சொல்லி மாலது இல்லாத கழிப்படங்கள் மாணவிகள் தங்களை எப்படி தூய்மையாக கொள்ள முடியும் தூய்மையற்ற கழிப்படங்களை உள்ளிட்ட அணி தொடர்பான பல்வேறு துன்பங்களும் அமைதி அனுபவிக்க நேரிடும் கைப்பறை இல்லாமல் மனம் அடைக்குவதன் மூலம் பெண்களுக்கு கற்பை கற்பை கீழவு ஏற்படுகின்றன கை மலம் கழிக்க வேண்டுமானால் ஊன்றுதல் தோன்றிய பின்னும் அதனை அடக்கிக் கொள்ளுதல் என்பதை அவர்களுக்கு இயக்கப்படும் மராதிகமாகவும் பெரும் மனித உரிமை மீறலாகவும் பார்க்க வேண்டியுள்ளது ஏற்கனவே வைகுப்பறைகள் வன்முறை கட்டடங்களாக இருக்கும் நிலையில் பள்ளிகள் கழிப்படங்களில் நடந்த சித்த வகை கூடங்களாகவும் இருக்கின்றன வருங்கால சமுதாயம் ஆரோக்கியமான சமுதாயமாக உருவாக தேவையான செயல் மொழிகளை செய்ய வேண்டும் என்று கூறுகிறேன் ஆடுவோமி பல்லு ஆனந்த சுகா சுகந்திரம் அடைந்தோம் என்றது பாரதியாரின் வரிகள் என்று என்னுடைய வரிகள் என்னவென்றால் ஆடுவோமி ஆனந்த சுகாதாரம் அடைவோம் என்று நன்றி வணக்கம் நன்றிமா இந்த சிந்தனை ரொம்பயுமே நம்மை வருத்தத்தில் ஆழ்த்துகிறது இது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் கூட இது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு இதை நீங்க இந்த வளர்ந்து வரும் பருவத்தில் உள்ளதுனால சொல்றேன் எப்பயுமே நாம சாலையில் செல்லும் பொழுதோ இருட்டு நேரத்தில் செல்லும் பொழுதோ அவர்களுக்காக கழிப்பறையே இல்லாதவர்கள் வீட்டுல வந்து எப்படி இருக்கும்னா அவங்க ராத்திரி நேரம் மத்தம்தான் உபயோகிக்கலாம் அவங்க வெளியில் வரலாம் அப்படின்ற ஒரு மிக கொடுமையான ஒரு விஷயம் இன்றைக்கும் நம்ம நாடுகளில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அது மாதிரி ராத்திரி நம்ம சாலையில் போகும் பொழுதோ இல்லைனா வாகன வெளிச்சம் வரும் பொழுதோ அவர்கள் வந்து எழுந்து நின்றுவாங்க இது உண்மையிலே ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம் ஆகும் ஆனா இப்போ நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இவர்களுக்காக கண்டிப்பாக ஒரு கழிவறையை அமைத்துக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு வீடுகளிலோ அல்லது பொதுவாகவோ அமைத்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் இந்த சேவையில் ஈடுபட்டிருக்கவும் செய்திருக்கிறார்கள் இது இதையும் தவிர்த்து அரசு பள்ளிகளில் இவரும் அங்கு உள்ள பள்ளிகளில் எல்லாமே இந்த கழிப்பறைகள் எந்த அளவுக்கு சுத்தப்படுத்துறாங்க என்ன செய்யறாங்கன்றது தெரியாது எத்தனையோ பேர் வியாதிகளிலும் இருக்க தொற்று நோயும் வரவும் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது இது குழந்தைங்களை பாதிக்கக்கூடாது இன்னும் நீங்க பெரிய அளவு வளர்ந்து வரும் பொழுது இதனுடைய பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்த்து வைக்கும் ஒரு நல்ல மனிதராக உருவாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை ஒரே ஒரு கருத்தை மட்டும் தான் நன்றி கூறுகிறேன் நன்றி மணிகண்டன் மணிகண்டன் ஆழமான ஒரு கருத்தை விதைத்துட்டு போக்குறாங்க இது இன்னும் நிறைய செந்தித்து நாம் செயல்படக்கூடிய ஒரு தருணத்தில்தான் இன்னும் இருக்கிறோம் இதற்கு முழுமையான ஒரு நிவாரணம் கிடைக்க நாம் இன்னும் நல்ல சிந்தனைகளை மேம்படுத்துவோம் அவர்களையும் வாழ வைப்போம் நன்றி மணிகண்டன் இப்போ அடுத்த குழந்தை யாரு வராங்க கேப்போமா வணக்கம்மா உங்க பேர் என்ன சிலம்பரசனுக்கு எத்தனை வயசாகுது பதினாறு வயது பதினாறு வயது நீங்க எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க பிளஸ் ஒன் படிக்கிற நீங்க என்ன சொல்ல போறீங்க நட்பன்று மெஞ்சத்து அதனால் நட்பு நட்பு என்று மூன்று எட்டில் அன்பு என்று ஆற்றை கலந்து உயிரென்ற உண்மைய மூட்டை ஓபி என்ற தொகுதியில் உறவையே விஞ்சி நின்ற உன் நட்பு தொடர் நட்பு எ உ அது போல நட்பு இருந்தான் வாழ்க்கை மனைவி கடல கடவுள் கொடுத்த வரம் தாய் கடவுளுக்கு எண்ணியான வரம் நல்ல நட்பு அமைவது கடவுளுக்கே கிடைக்காத வரம் விண்ணி நட்பைங்க நிறைய பேர் கிட்ட பழகுவீங்களாடம் நீங்க பழகும் போது மத்தவங்க எப்படி இருக்கணும் நீங்க நினைப்பீங்க நீங்க சொன்ன முகநகர் நட்பது நட்பன்று அப்படிதானே நீங்க மத்தவங்க கூட எப்படி பழகுவீங்க அன்பா பழகுவீங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படிதான நன்றி சிலம்பரசன் நட்பை பற்றிய இலக்கணம் சிலம்பரசன் நம்மளுக்கு இப்போ சொல்லிக் காண்பிச்சாங்க நிகழ்ச்சிய கேட்டீங்களா உங்க பள்ளியிலும் உங்க மாணவர்கள் பங்கெடுக்கணும்னு நினைப்பு வருது உங்களை நாங்களும் தொடர்பு கொள்கிறோம் உங்களுடைய குழந்தைகளுடைய குரலை ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு ஒலிக்க செய்கிறோம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் என் குரல் நிகழ்ச்சி மீண்டுமாக அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம் அரை மணி நேரத்திற்கு முன்னதாகவே காத்திரங்கள் ஒலிகளை கேட்கலாம்